நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமரசமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வாழைப்பூ கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் வாழைப்பூ தனியா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு தேங்காய்த்துருவல் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நாலு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டிகை கருவேப்பிலை சிறிதளவு புளி எலும் சைஸ் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சுப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கருப்பு கடலை கால் கப் தோரம்பருப்பு கால் கப் செய்முறை நம்ம முதல்ல அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் ப்ரீப்ரிப்பரேஷன் செஞ்சுருவோம் கருப்பு கடலை சொன்னதுலையா அதை வந்து வேக வச்சு வச்சுருவோம் தோரம்பருப்பு கால் கப் சொல்லியிருந்தாலே அதையும் கொஞ்சமாக உப்பு மஞ்சுப்படி கொஞ்சமாக போட்டு அதையும் வேக வச்சு வச்சுருவோம் வாழைப்பூவை நல்லா அந்த மேலே தோல் இதெல்லாம் நீக்கிட்டு அந்த அது ஒரு பல்ப் மாதிரி ஒரு இது இருக்கலாம் அதெல்லாமல் நீக்கிட்டு அதை வாழ்ப்பு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதை உடனே மோரில் போட்டு வச்சிடணும் இல்லைன்னா அது கருத்துடும் அது மோரில் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடும் அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது ஒரு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சிடும் வானல் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் தனியா கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இது மூணுத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை எடுத்துப்போம் அந்த வானலேயே தேங்காய் துருவிலையும் போட்டு வறுத்துட்டு இதை மிக்சியில் ஆறுட்டு வந்துட்டு போட்டு அரைச்சி வச்சுருவோம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுப்போம் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுலாம் கடுகு புரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்துருவோம் பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு புரிஞ்சதும் இந்த வாழைப்பூ மோர்லேருந்து எடுத்து வாழைப்பை மட்டும் போடுவோம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுவோம் இதுக்கு புளி கரைசல் புளியை கரைச்சி வச்சுருவோம் அந்த புளி கரைசலாக வாழைப்பு போட்ட உடனே கலந்துட்டு புளிக்கரைசல் ஊற்றிடுவோம் புளிக்கரைசல் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுவிடுவோம் உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ராஸ்மெல் போட்டோன்னு கொதிக்க இது கொதிச்சு வந்தவுடனே இந்த கருப்பு கடலை வேக வச்சு வச்சிருக்கலையே அதை எடுத்து இதில் கலந்துடுவோம் நல்லா கலந்துட்டு அதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டோன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோன்னு இந்த தோரம் பருப்பு வேக வச்சுருக்கோல்லையே அதை எடுத்து அதில் கொட்டி கலந்துருவோம் தோரம் பருப்பு கொட்டி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் பத்து நிமிஷம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆனோம் தோரம் பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோல்லையே தனியா கடலப்பருப்பெலாம் அதை வந்து அந்த அரைச்ச பவுட்ராக இதில் கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைப்பு கூட்டு தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்